வணக்கம் தினமுறுாக உங்கள் அலைமையிலு ஹைப்பர் டென்ஷன் உயரத்த அழுத்தம் எளிதில் குறைய மோருடன் சிறிது எலுமிச்சன் சாறு கலந்து அன்றாடம் வெறும் வயத்தில் காலையில் பருகி வந்தால் உயரத்த அழுத்தம் எளிதில் குறையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு